அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நான் அனுப்புகின்ற பாடல்கள் உங்களுடைய உள்ளங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றன உங்களுக்கு நல்ல ஆற்றலை நல்ல வழிகாட்டும் தன்மையை உங்களுக்குரிய ஊக்கத்தை தினமும் அவைகள் தந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு நான் தரும் பாடல் சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா என்று கவிஞர் மருதகாசி அவர்கள் நீலமலை திருடன் படத்திற்காக எழுதிய பாடல் கே வி மகாதேவனின் இசை அமைப்பு டி எம் சவுந்தரராஜனின் குரல் அனைத்தும் சேர்ந்து ஒரு லட்சிய கீதமாக ஒலிக்கிறது இந்த படத்தின் கதாநாயகன் ரஞ்சன் வெள்ளை நிற குதிரை ஒன்றிலே வேகமாக சவாரி செய்து கொண்டு இந்த பாடலை பாடுவதாக காட்சி எடுக்கப்பட்டிருக்கும் அந்த வெண் குதிரை நல்ல வாட்ட உள்ள குதிரையாக இந்த படம் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவரால் தயாரிக்கப்பட்டது என்பதனால் அவர் கதாநாயகனுக்குரிய வாகனத்தை நன்றாகவே தேர்வு செய்திருப்பது புரிகிறது அவரோடு துணையாக நிற்கக்கூடிய நாயகனுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரு நாயும் அவனோடேயே அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு பயணிப்பதாக வித்தியாசமாக இந்த காட்சி எடுத்திருப்பார்கள் அநேகமாக கோத்தகிரி குன்னூர் பகுதி மலை பாதை என்று படம் பார்ப்பவர்கள் அந்த தருணத்திலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருந்ததோடு சுற்றிலும் தெரியக்கூடிய இயற்கை வனம் மலைப்பகுதி சற்று தூரத்தில் தெரியக்கூடிய தேயிலை எஸ்டேட்டுகள் எல்லாமே மிக ரம்மியமாக இந்த படத்திலே வெளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கும் கதாநாயகன் ரஞ்சன் அடிப்படையிலே விமானத்தின் பைலட்டாக பணியாற்றி கொண்டு திரைத்துறையிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிடுவார்கள் அந்த விமான வேகம் இந்த குதிரையை செலுத்துவதிலும் நன்றாகவே தெரிகிறது அதற்கு மிகுந்த அடிப்படையாக அமைந்தது கவிஞர் மருதகாசியின் பாடல் அதிலே வரக்கூடிய சரணங்கள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக இருக்கும் எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை எடர வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் முன்னிருந்து கைகளை நோக்கி வரவேற்று பின்னால் உந்து சக்தியாக முன்னோக்கி செலுத்தி போகக்கூடிய ஒரு புறவியின் வேகமாக அவருடைய எழுதுகோள் இதிலே பயன்பெற்றிருக்கும் அவருக்கு மிகுதியும் புகழ் தேடித்தந்த பாடல்களில் ஒன்றாக இது அமைகிறது இது இசையமைப்பாளருக்கும் பாடலை பாடிய பாடகருக்கும் பொருந்தும் எல்லா வகையிலும் ஒன்று சேர்ந்த ஒரு ஊக்கம் சங்கமிக்கும் இந்த லட்சிய பாடல் இதோ நேர்களே உங்களை நோக்கி வருகிறது கேட்டு நிகழும் லட்சியமாய் கொள்ளடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா உன்னை இடர வைத்து கள்ள பார்க்கும் புழியிலே எத்தனையும் மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடர வைத்து கள்ள பார்க்கும் புழியிலே அத்தனையும் தாண்டி காலை மும்பை emaikullada <speaking in foreign language> sellada கூட்டம் வந்து குறுக்கிடும் நல்லவருக்கு கொல்லை சென்று மடக்கிடும் நீ எழும் பயக்கும் லட்சியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா கத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா